முப்பத்தி ஒன்று மாலிக் வயிறு சமவயிலான நாங்கள் நபி சொல்லு அலகி வசல்லம் அவர்களிடம் சென்றோம் அவர்களுடன் இருபது நாட்கள் தங்கினோம் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இறக்கு குணமுடையவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தினரிடம் செல்ல ஆசைப்படுவதை அறிந்த நபி சலாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் எங்கள் குடும்பத்தினரை பற்றி விசாரித்தார்கள் நாங்கள் அவர்களைப் பற்றி விவரித்தோம் அப்போது நபிசல்லாக அணைகின்ற செல்லும் அவர்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்பி சென்று தங்குங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே பேதுங்கள் தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லட்டும் உங்களின் மூத்தவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும் என்று சொன்னார்கள் மேலும் அவர்கள் சொன்ன சில செய்திகள் எனக்கு நினைவில்லை